அல்லதுவும் எமது திருவடிகளை வழிபடின் வீட்டின்பம் எளிதில் தருவோம் என்று பிள்ளையார் விதித்தருளிய அருள் விதிப்படி அறிந்து வழிபடின் அவ்வழிபாட்டால் அவ்வீட்டின்பம் தரப்பெறுதல் உண்மையாகலின் அவ்வுண்மை நோக்கி ஈண்டு கூறியதெனினும் பிள்ளையார் திருமேனி முற்றும் தெய்வத்தன்மை பூரணமாகலின் அதனை அறிவிக்க ஈண்டு கூறியதெனினும் அமையுமென்க திருவடிகற்கு அடையாய வள்ளல் என்பதுவும் ஆசிரியர் பெயராய வள்ளல் என்பதுவும் அடியினை எதுகைத் தொடையாய் எழுத்து அசை சீர் ஒளி பொருளாதிகளால் ஒற்றுமை கொண்டு நின்று பிள்ளையாரது திருவடி வீக்கைக்கும் ஆசிரியர் அதிபக்குவத் தன்மைக்கும் உள்ள ஒற்றுமை பொருத்தம் விளக்கின என்க வள்ளல் என்பது பிள்ளையார்க்கு காரண சிறப்பு பெயராக கொண்டு பொருள் கூறுவாரும் உலர் அங்கனம் கூறின் இத்துணை சிறப்பின்று என்று மறுக்க என்னெனில் அவையவச் சிறப்பால் அவையவகுணம் வெளிப்படுத்தலே பெரும்பாலும் இன்பமாகலின் என்க இதனை போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம் என்பதனார் காண்க வள்ளல் மலர்த்தாளென பாடமோதி வல்லம்போலும் குவிந்தவாய் மலரென மலர்க்கடையாக உறைவிரிப்பாரும் உலர் அங்கனம் விரித்தலின் இத்துணை பெரும் பயனின்றன மறுக்க இங்கனம் இன்னும் விரிக்கிற் பெருகும் என்க மலர் என்பது வள்ளர்தன்மையின் அருகுவைத்தமையின் இண்டு நிறைதலும் குறைதலுமாய் உள்ள நீர்நிலைக்கண் தோன்றியும் அழிந்தும் விரிந்தும் குவிந்தும் வாடியும் நின்று வண்ணமும் நரையும் வாசமும் சிறிதே சிறுபோது கொண்டு பறித்தலாதிய சிறுதொழிற்படும் மலர்களை நீக்கி ஆண்டு திருவிழா தெய்வத்தெந்நீர் நிலைக்கன் ஒழியா மலர்ச்சியும் அழியா மனமும் பொன்னிற பொழிவும் இன்னற ஒழுக்கும் மென்மையும் தன்மையும் வியப்புறுமுருவும் கண்டோர் கண்கவர் காட்சியும் மாட்சியும் கொண்டு முக்காலமும் குன்றா மலரை குறித்தமை காண்க என்னெனில் பிள்ளையார் திருவடிகள் மெய்ஞான விளக்கமாய் அருள்மணம் வீசி பொன்னிறம் பொழிந்து ஆனந்தம் ஒழுக்கி மெல்லென உற்று தன்னென குளிர்ந்து தரிசிக்கின்றோர் வியப்புறுமுறுவாய் அவரது விருப்ப நோக்கம் பரவ என்றும் ஒரு தன்மையவாய் இருக்கின்றமையின் என்க ஆயின் மலர்போலும் தாளென்று உவமை விரிந்தபடி நிற்றற்கு இடங்கூடாது மலர்தாளென்றது என்னெனில் அத்தெய்வ திருமலர் தன்னை கண்டோர்க்கு சிறிய விடயானந்தன் தருதலேயன்றி திருவடிபோல் சிவானந்தம் தரமாட்டா சிறுமை நோக்கி என்க அல்லதுவும் சுபவடிவாய் எவ்வகை சுபங்கட்கும் முன்னின்று அதனை விளங்குறச் செய்வதாய் மகிழுடையோர் யாரும் மேற்கொண்டு அணியப்படுவதாய் நிற்கும் நன்மலர் போலும் என கூறினும் அமையும் என்னெனில் திருவடிகள் அருள்வடிவாய் ஆனந்தப்பேற்றிற்கு முன்னின்றளிப்பதாய் அறிவுடையோர் தம் தலைமேற்கொண்டு அணியப்படுவதாய் நிற்றலின் என்க அல்லதுவும் மலரை அடைந்த வண்டுகள் அதனது தேனுண்டு கலிகொள்ளுதல் போல் திருவடிகளை அடைந்தோரும் அருளானந்தம் பெற்று இரு மாத்தலின் இங்கணம் கூறியதெனினும் அமையுமென்க இதனை தொகை ஊமை அணியாக கூறியலின்றி வள்ளன் மலர்த்தாளென கூட்டி அற்புதத் தொகை ஊமை அணியாக கொண்டு பொருள் கூறுவாரும் உலர் அவர் கூறும் கூற்றிற் பெரும் பயனின்றென மறுக்க இத்தென்னும் விரிக்கில் பெருகுமென்க தாளென்பது அடிகற்கு அன்றியும் முயலுதற்கும் உண்ணின்ற பொருள் வெளிப்படாமைக்கும் அதனை வெளி நின்றோர் உச்சென்று கவரப்படாமைக்கும் காப்பாக காப்பினிற்கும் கருவிக்கும் அனிதற்கணியின் இருகடையும் இணைத்து நிற்கும் இடைப்பூட்டிற்கும் இடனாகி வந்த பல பொருளொரு சொல்லாகலின் திருவடிகள் தம்மை அடைந்தோரை ஆனந்த நிலையுச்சேர்த்தலும் அங்கனும் சேர்ந்தோர் மீட்டும் அவ்வானந்த நிலையினின்றும் போத அசைவு தோற்றி வெளிப்படாமைக்கும் அவத்தைகளுள் சென்று தாக்கி கவரப்படாமைக்கும் காப்பாக அருளுருவாய் அதன் முன்னிற்றலும் சிவத்துடன் சீவனை இடைநின்று கூட்டுவித்தலும் குறித்தது காண்க இக்குறிப்புணர்த்தவென்றே மலர்க்கால் என்னாது மலர்த்தால் என்றதென்று உணர்க தலைமேல் வைத்து என்பது ஆசிரியர் தம் ஆச்சாரியராகிய பிள்ளையார் திருவடிதிக்கை செய்ய தாம் பெற்றமை குறித்தது காண்க அக்தேல் வைக்கப்பட்டு என செய்யப்பாட்டு வினையச்சத்தால் இருத்தற்பால் அதன்றோ எனின் ஆசிரியர்க்கு அத்திருவடிக்கண்ணே உள்ள பெரிய தொடர்ச்சியின் பெருமை தோன்ற இங்கனம் நின்று அங்கனம் குறித்தது என்க இதற்கு இவ்வாறன்றி தலைமேல் பாவனையால் வைத்தன குறித்தது என்று கூறுவாரும் உலராலோயனின் அவ்வாறு கூறிர் பிள்ளையார் இந்நூலாசிரியர்க்கு ஞானாச்சாரியர் என்பதும் இவர் ஞானதீக்கை உடையார் என்பதும் விளங்குதல் இன்றி மற்றைய ஆசிரியர் போல் எடுத்த நூல் இனிது முடிதற்பொருட்டு பாவனையால் வழிபடுகடவுள் பழிச்சினர் என்று லேசர் கருதப்படும் ஆகலின் அங்கணம் கூரல் மரபன்று என்க தலையில் வைத்து எண்ணாது தலைமேல் வைத்து என்றமையால் மறைமுடிக்கண்ணே வயங்கானின்ற அச்செல்வ திருவடியின் சீர்மை தோன்றிற்று என்க